முதன்முறையாக மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் உள்ள இடத்தில் தங்கினார்கள் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருவதற்கு முன்பு வரை அபு ஹுதேபார் அவர்களின் அடிமை சாலிம் தாம் மக்களுக்கு இமாமாக தொழுகை நடத்தினார் அவர் குரானை அதிகம் ஓதியவராக இருந்தார்